வணக்கம் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆயுஷ்மான் பாரத் என்ற மத்திய அரசின் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின்படி ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை பயன் கிடைக்கிறது இரண்டு மருந்தக சட்டம் அமலாக்கம் பற்றிய முதல் தேசிய மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது மூன்று உலக காடுதல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஒதி கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் உலக கவிதை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஏபல் என்ற பரிசு பெற்ற ராபர்ட் லாங் லாங் என்பவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவில் யாருடைய நினைவாக சிறப்பு போஸ்ட் அஞ்சல் உரையை வெளியிட்டுள்ளது நான்கு முதன் முதலாக வீட்டிற்கே சென்று டீசல் வழங்கும் சேவையை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி